சென்னை தமிழர் சங்கத்தின் சார்பில் இன்று நடைபெறும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் வந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருத்தணி யாத்திரை குழுவின் தலைவரும் திருத்தணை பாத குழு தலைவரும் ராமேஸ்வரத்திற்கு ராமேஸ்வரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காசிக்கு பாத சென்ற சென்றவருமான திருவாளர் சூபா ராகவன் செட்டியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு குத்துவிளக்கியத்தை தொடங்கி வைக்கிறார்கள் நன்றி நன்னா ஆதி குருமூர்த்தி அவருடைய திருநாமம் குருஞான சம்பந்தர் நாம தேவாரம் பாடியவர் திரு ஞான சம்பந்தர் தருமூரம் அடத்து ஆதி குருமூர்த்தி முதல் குருமூர்த்தி குருஞான சம்பந்தர்னு பேர் அவர் செய்த நூல்கள் தமிழ் நூல்கள் ஏழு வடமொழி நூல் ஒன்று எட்டு நூல்கள் அவர் செய்திருக்கிறார் என்னுடைய நெஞ்சை கவர்ந்தது அவருடைய நூலில் சிவபோகசாரம் என்று ஒரு நூல் அதை நான் கேசட்ல கூட பாடி இருக்கேன் அதிலிருந்து சில பாடல்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு நினைவுவிட்டு இருக்கிறேன் பரபரக்க வேண்டாம் பரபரக்க வேண்டாம் பல காலும் பல காலும் சொன்னேன் பரபரக்க வேண்டாம் பரபரக்க வேண்டாம் பரபரக்க வேண்டாம் பல காலும் சொன்னேன் பரபரக் கண்டு ஆறா மனமே மனமே பரமறக்க வேண்டாம் பல காலும் சொன்னேன் வர வரக் கண்டு ஆராய் மனமே மனமே ஒருவருக்கும் திங்கு நினையாதே மனமே ஒருவருக்கும் திங்கு நினையாதே மனமே ஒருவருக்கும் திங்கு நினையா குன்றே செய் நந்தி குன்றாதே மனமே செய் நந்தி குன்றே மனமே எங்கி இழையாதிரு மனமே எங்கிழையாது மனமே பரபரக்க வேண்டாம் மனமே பல சொன்னேன் மனமே வர வரக் கண்டு ஆறாய் மனமே மனமே ஒருவருக்கும் சிங்கு நினையாதே செய் நந்தி குன்றாதே மனமே ஏ மனமே மனமே மனமே முப்பதும் சென்றால் விடியும் நாழி இப்பெல்லாம் மணிக்கணக்கு இல்ல முப்பது நாழி பகலி முப்பது நாழிகை இரவு இதன ஊட்டுகிறார் சுவாமி முப்பதும் சென்றால் விடியும் முப்பதும் சென்றால் இருளும் விடியும் இருளும் விடியும் இருளும் முப்பதும் சென்றால் விடியும் முப்பதும் சென்றால் இருளும் அப்படியே ஏதும் அறி நெஞ்சே அப்படியே ஏதும் அறி அப்படியே ஏதும் அறி முப்பதும் சென்றால் விடியும் முப்பதும் சென்றால் இருளும் அப்படியே ஏதும் அறி நெஞ்சே எப்போதும் ஆங்காலும் எவ்வினையும் ஆகும் அது தொலைந்து போங்காலும் எவ்வினையும் போம் எவ்வினையும் போ முப்பதும் சென்றால் விடியும் முப்பதும் சென்றால் இருளும் அப்படியே ஏதும் அறி அப்படியே ஏதும் அறி நெஞ்சே எப்போதும் ஆங்காலம் எவ்வினையும் தொலைந்து போங்காலும் எவ்வினையும் போ yeah ha I... ட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர் தர்க்கமிட்டு கற்க இடர்பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர் தர்க்கமிட்டு நாய் போல சல்லனாவோ கருணை வெள்ளம் அடங்கும் ஆடாகி உள்ளம் அடங்க அல்லவோ கற்க இடப்பட்டு மிக உள்ளம் அடங்க அல்லவோ உள்ளம் அடங்க அல்லவோ பட்டு மிக கற்றையெல்லாம் கற்றவர் பால் தர்க்கமிட்டு நாய் போல கள்ளனவோ நற்கருணை வெள்ளமடங்கும் விரிதடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ உள்ளம் அடங்க அல்லவோ மிக கற்றையெல்லாம் உள்ளம் அடங்க அல்லவோ அவரவருக்கு உள்ளபடி அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளானே அவரவரை கொண்டியற்றுமான அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுத்தரன அவரவருக்கு உள்ளபடி அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு எட்டும் ஆனால் அவரவரை நல்ல பொன்னார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு கதனன்ன கதறி நல்ல அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் எவரை அவருக்கு உதவினர் உதவினர் தவறவர் இணைவது தம்மை உணர்வது வேற அவரவர் வினைவடி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவரை அவருக்கு உதவினர் எவரை அவருக்கு நினைவது தம்மை உணர்வது வேரவர் வினை அவரவர் வந்தனர் அவரவர் வினை அவரவர் வந்தனர் avaravar vinei vali avaravar amuvavum ayavaravar kudavinar yavaravar kudavinar yavaravar kudavilar avaravar nineivade tamuvai unarvaruve avaravar vinei vali அவரவர் மந்தனர் அவரவர் வீணை வழி அவரவர் கணு பாபு ஜர் தூத வீணர் ஜமரவர் தூதர் தமரவர் உணர்வது ஆனது உனக்கு பணி செய்த அவருடைய பூஜாமூர்த்தி மதுரையில் இருக்கிற சொக்கநாத சுவாமியே அவருக்கு பூஜாமூர்த்தி சொக்கநாத சுவாமி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார் கனவுல வந்து சொன்ன சொாமி மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்துல நீ மூழ்கு உன் கையில் நான் வருவேன் நீ பூசை செய்து கொள் என்று சொல்லிவிட்டார் பொற்றாமரை குளத்துல போய் மூழ்கினார் கையில வந்து இந்த சிவலிங்கம் அதை பூசை பண்ணி தினந்தோறும் தினந்தோறும் பூஜை பண்ணி சொக்கனாத வெண்பா என்று ஒரு நூல் பாடியிருக்க அதிலிருந்து சில பாடல்கள் உனக்கு பணி செய்ய உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க எனக்கு நீதான். சொக்கநாதா உனக்கு பணி செய்ய உந்தன என்னாலும் நினைக்க வரும் எனக்கு நீத பணக்கவரை நீக்கின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்கின்ற சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா உனக்கு பணி செய்ய குந்தனை என்னாலும் நினைக்க வரும் எனக்கு நீத மனக்கவலை நீக்கின்ற தென்மதுரை நின்மலனேய உலகும் ஆக்கின்ற சொக்கனாத ஆறுதலை இல்லை அடியே அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லை தலை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர்ல்லை வேறு எனக்கு சிக்காரும் இல்லை சிவனே படிக்கஞ்சி சொக்கேனின் தாடே துணை சொக்கேனின் தாடே துணை ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லை வேறு திக்காருமில்லை சிவனே படிக்கஞ்சி சொக்கே நின் தாழே துணை நின் தாழே துணை நின் தாளே துணை பேரன்ப நல்லன் பிழை செய்யாம்தான் அல்லன் ஓரன்பும் இல்ல உளுத்தனேன் பேரன்பு காட்டி என்னை காட்டி உன்னை காட்டி இன்ப தொட்டிலே என்னை ஆட்டி வளரும் சொக்கநாத சொக்கநாத சொக்கநாத சொக்கநாத ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேறுதலை சொல்வார் சிலர் இல்லை வேறு திக்காருமில்லை சிவனே படிக்கஞ்சி சொக்கே நின் தாடே துணை நின் தாடே துணை நின் தாடே துணை தர்வுராதினத்து குறுமுதல்வருடைய உபதேசங்களை நான் நினைவில் கொண்டேன் மறக்கிறது இல்லை இப்பொழுது உங்களுக்காக அதை நினைவில் கொண்டேன் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய சைவத் தொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே நான் முதலில் முதலிலிருந்து சொன்னது அவர் முத்துச்சிவிகையை பெற்றார் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் அவர் நடந்து நடந்து சென்றார் சிவன் ஒரு முத்து கொடுத்தான் என்று உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் மறைக்காட்டிலே கதபத்தை அடைத்தார் திருநாவுக்கரச திறந்தா இவர் அடைத்தார் என்று நான் நினைவூட்டியிருக்கிறேன் மதுரைக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது வேயூர் தோலி பங்கன் என்ற அற்புதமான திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு சென்றார் என்றும் நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன் இவர் மடத்திலே தீயை வைத்து விட்டார்கள் அந்த தீயை பாண்டியனை பற்றி சொல்லி பாடிய பதிகம் உங்களுக்கு பாடி காட்டியிருக்கிறேன் அந்த வெப்பு நோயை தீர்ப்பதற்கு மந்திரமாவது நேரு பதியம் பாடினார் என்றும் நினைவூட்டியிருக்கிறேன் அனல்வாதம் செய்தார் புனல்வாதம் செய்தார் என்றெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்டியிருக்கிறேன் இப்பொழுது அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது சைவ சமயத்தை நிலைநாட்டி விட்டார்கள் என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது அந்த பெரிய புராணத்தில் வருகிற பாடல் ஒரு சிலதை ஒரு சில வரியை மாற்றின நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன் nananalanenonana mannavanhiranindam yendru mattavan madurai vaalman sunni nindraargal ellam thuyaneeril anindukonda na கதறினானானே கண்ணானானே கதறினானானே கண்ணானானே மன்னன் ஈரநின்றான் என்று மற்றவன் மதுரை வாழ்மான் துணி நின்றார்கள் எல்லாம் அணிந்து கொண்ட என்ன பெறுகிறது மன்னவன் நீர் அணிந்து விட்டான் மற்றவர்கள் எல்லோரும் திருநீர் அணிந்து விட்டார்கள் ஒரு காலத்திலே திருநீர் அணியாமல் இருந்தவர்கள் சமண சமயத்தை சார்ந்திருந்தவர்கள் இப்பொழுது எல்லாம் சைவர்களாக மாறிவிட்டார் என்று பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது இதுதான் திருஞானசமுந்தருடைய முதல் தொண்டு கைய சமைத்து நிலைநாட்டியது மாதிரம் தூய்மை செய்ய அமன் இருள் மாய்ந்தது என்றே பெரிய புராணத்தில் வருகிற சொல் அமன் இருள் மாய்ந்து விட்டது இவருடைய அவதாரத்தின் நோக்கமே அதுதானே மதுரையில் அதனை செய்துவிட்டார் சரி மூன்று வாதம் செய்து விட்ட பின்னர் இவர் என்ன செய்கிறார் வாதம் செய்வதற்கு புறப்பட்ட போது நேர சாமியிட்ட போய் பர்மிஷன் வாங்கி கொண்டு வந்தார் என்று நான் நினைவூட்டி இருக்கிறேன் இப்ப வாதமெல்லாம் முடிந்து விட்டது நேர சாமியிட்ட தான் போறார் ஆமா பெரிய புராண பாடல் என்ன சொல்லுகிறது அந்த இடத்துல நமக்கு ஆதாரம் பெரிய புராணம் தானே இல்லையா கைகளும் தலைமீதேற சத கைகளும் தலைமீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொடிய ல்லாம் ஆனந்த வெள்ள பொ வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே அடியனேனை அஞ்சலன்று அருளவல்ல நெய்யனே என்று வீடல அளவாய் விளம்பனுட்ட ாய் வீடல் வீடு அல்லால் அவாயிலாய் பிரித்தால் அப்படித்தான் வரும் வீடலால் வாயிலாய் என்று இருக்கும் வீடு அலால் அவாயிலாய் விடுமையார்கள் நின்றனல் பாடல்லவாயிலாய் பரவ நின்ற பண்பனே ாய் கபால கூட நாளவாயிலாய் குலாயது என்ன கொள்கையே இப்படி ஒரு வினா உரையாக ஒரு திருப்பதியும் பாடுறார் மோட்ட சாம்ராஜ்யத்தில் தானே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள் பாடுகிறவர்களுடைய பக்தர் கூட்டத்தானே நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள் நீ காட்டிலே தானே ஆடுகிறாய் என்று சொல்லுகிறார்கள் இந்த கூடலாள வாயிலாய்க்கு நீ எதற்கு வந்தாய் என்று கேட்பது போல் அந்த பதிகம் அமைந்திருக்கிறது வீடு அலால் அவாயிலாய் விழுமியார்கள் கடல் பாடலால் பாடமால் வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலால் அவாயினாய் கபாலினியில் கடிமதில் கூடலால் அவாயிலாய் குழாயது என்ன கொள்கையே வீடல ியலல பூனிய அாய அ yedam wa kolhudaye eh eh tu dala la vayla ikula yedam na khur gaye இதில் இன்னொரு பாட்டு குற்றம் நீ குணங்கள் நீ கூடல வாயில நான் கூடல் என்று மதுரைக்கு ஒரு பேர் மதுரைக்கு கடம்பவனம் என்று தான் பேர் ஆலவாய் என்பதும் கூடலால நான்மாட கூடல் என்பதும் மதுரை என்பதும் காரணப்பேர் ஆலவாய் என்பது ஒரு காலத்துல ஒரு பாண்டியன் காலத்தில் இந்த மதுரையினுடைய எல்லை அழிந்து விட்டது ஆண்டவன்கிட்ட கேட்டான் ஆண்டவ கிடாது இப்ப மா சர்வையர் ஆண்டிட்டு அந்த எல்லை தெரியலையா எல்லையை காட்டு இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு பாம்புக்கு ஆலவாயின்னு பேர் உண்டு ஆழத்தை வாயிலே உடையதானதுனால ஆலவாயின் அதற்கு பேர் ஆழம் விஷம் அத வாடுனால அதுக்கு ஆளவாயின்னு சொன்ன பாண்டியன்ாமிய கேட்டுதான் நான் தானே இந்த எல்லையேன் இந்த ஊருக்கு என் பேருந்து கட்டணும் சரி நட்டார் சாமி அதனாலதான் ஆளவாயின்னு பேரு ஒண்ணும் ஒரு காலத்துல தேவேந்திரனுக்கு ஏதோ கோபத்தினால மதுரையை அழிக்குவதற்காக எல்லா மேகத்தையும் விட்டு அழிக்க செய்தான் பாண்டியன் சிவனை போய் கேட்டான் அழிஞ்சு போடும்போது இருக்கேன் ஒரு கூடலாக இருந்து அதனை தாங்கினானா அதுக்காக கூடலால் அதுக்கு நான் மாடக் கூடல் என்று பெயர் மதுரை என்பதற்கு ஒரு சில கொஞ்சம் சந்தேகம் அது விட்டுடும் அதைத்தான் கேட்கிறாரு கூடலால குலாயது என்ன கொள்கையே குத்தம் நீ குணங்கள் நீடலவாயில குற்றம் நீ குணங்கள் நீ கூடல அளவாயிலாய் நீ பிரானும் நீ தொடர்ந்து இங்கு சோதி நீ கட்டணும் நீ அறுத்தம் இன்பம் என்று இவை முற்றுநந்து முன் உரைப்பது என் முகம் மனே என்று இந்த திருப்பதிகத்தை பாடிவிட்டு நேர திருமடத்துக்கு செல்லுகிறார் வெற்றி கிடைத்து விட்டது ஆண்டவனை வணங்கி விட்டார் தன்னுடைய தங்கும் போய் அமருகிறார் நினைப்பு வருது அவன் பாலை கொடுத்து இவ்வளவு செய்தான் அவனை நினைக்கிறார் சுவாமி அங்கிருந்து ஒரு திருப்பதியம் பாடுறார் து மெய்யினையே ஒற்றுமை தேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே காமனையே கத்தவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமனையே ஏ தன்னே கற்றவர் காய்வது கணல் விடி காய்வது காமனையே அக்கம் மறைப்பது முன்பணியே அமரவு செய்வது முன்பணியே எட்டும் உகந்தது கந்தனையே பிரமபுர பிரமபுரத்தை உகந்தனையே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 பதிகம் அவர் பாடும்பது நெடுமாரன் கூட இருந்திருக்கிறான் மங்கையற்கரசியார் கூட இருந்திருக்கிறார் குலச்சுறையாரும் கூட இருந்திருக்கிறார் எப்படி தெரியும் பாட்டு சொல்லுகிறது பருமதில் மதுரை மண் அவை எதிரே பதிகமது எழுதிலே அவை எதிரே என்று வந்துவிட்டது அவர் வாக்க அவர் வாக்கிலே அது வருகிறது பருமதில் பருமதில் மதுரை மண் அவையதிரே பதிகமது எழுதிரை அவையதிரே வறுநதி இடை விதை வருகரனே பசையோடு மலர்கட வருகரணே கருதலில் இசை முரல் தருணருடே கடுமலம் அமர் இறை மறுவிய தமிழ் விரகம் மொழியே வல்லவர் தமிழர்களிடம் மொழியே ந நினைத்தாரா கழுமரத்தை நினைத்தாரா கழுமலம் சிதம் சீர்காழி சீர்காழிக்கு பன்னிரெண்டு திருமதத்தில் கழுமலமும் ஒன்று நினைத்தாரா கழுமலத்தில் இருக்கிற சிவோதையர் அவரை நினைத்தார் எப்படி குழந்தை மதுரைக்கு சென்றானே என்ன நடந்தோம் இப்ப என்ன எ தூரத்தில் நடந்த செய்தியா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியும் இப்போ ரேடியோ டிவி எல்லா வசதியும் இப்ப இருக்கு அப்ப முடியாது பாருங்க மதுரைக்கு போனாரே நாம போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு நினைத்தார் சிபாதகர் தன்னுடைய குழந்தையாக அவர் நினைக்கவே இல்லை ஆண்டவனுடைய குழந்தை சென்றிருக்கிறது நன்றாகத்தான் இருக்கும் இருந்தாலும் சென்று பார்க்கணும் அப்படின்னு நினைத்தார் இங்க இருந்து போனார் மதுரைக்கு போன உடனே எல்லாம் கேள்விப்பட்டார் மதுரை மடத்துக்கு போனார் தந்தையார் வருகிறார் ஓடி போய் சில பேர் சொன்னார்கள் அவர் எழுந்து வந்தார் திருஞான சம்பந்த கண்டவுடனே சேபாதையர் கீழே விழுந்து வணங்கினார் ஏ அது கடவுளுடைய குழந்தை எவ்வளவு நம்ம வலுத்துல பிறக்கிறதுக்கு நாம புண்ணியம் பண்ணி அது தெய்வ குழந்தைன்னு விழுந்து வணங்கினார் இப்பவும் சில தந்தையார்கள் வணங்குறான் ஏன் முதியோர் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு போல இருக்க அப்படின்னு வணங்குறான் இப்போ ஆமா இவர் வணங்கினது அப்படி அல்ல கீழே விழுந்து வணங்கினார் எழுந்தார் அப்பா அம்மா சொல்கிறான்னு கேக்கல தாய்மாமன் நனிவள்ள இருக்கிறாரு எனக்கு மூன்று வயசுல பொற்கு இன்னத்துல உமையவள் முளைப்பானை கடந்து எனக்கு கொடுத்தாலே அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் நன்றாக இருக்கிறார்களா இப்படி நாம யாராவது கேட்டிருப்போமா ீச்சுவமா இருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்க மாட்டேன் நானும் நீங்க கூட கேட்டிருக்க மாட்டீங்க இவர் கேட்கிறார் எனக்கு இளமையில பால் கொடுத்த அம்மாவும் அப்பாவும் நன்றாக இருக்கிறார்களான்னு ஒரு பதிகமே சொல்ற மண்ணில் நல்ல வண்ணம் வாடல வைகலும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை தான கண்ணில் நல்லகுும் கமல மளனகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே அந்த பெருந்தகை நன்றாக இருந்தால் நாம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு அதுவோர் குறைவில்லை நாம கண்ணால பார்க்கிறது அத்தனை நன்மையே பார்ப்போம் இந்த அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்களே போதையார் பொற்க அடிசில் பொல்லாது என அவர் எதுக்கவே சொல்லிவிட்டார் ஏன் எந்த பாலை குடிச்சாலும் அப்பாதானே கேட்டார் தாதையார் முனிவுரத்தான் என்ன ஆண்டவன் மண்ணில் பழியத்தில் இரண்டாவது பாட்டு இந்த காதைக்கு தந்தையாருக்கு எப்படி இருந்திருக்கும் அன்று மூன்றாவது வயசுல நடந்த நிகழ்ச்சியை திரு சாமி சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்கும் சிவபாதகே இருக்கு அன்னைக்கு நாம வேண்டியது சரியாக போய்விட்டது போதையார் பொற்குண்ணத்து அடிசில் பொல்லாது என காதையார் முனிமுறத்தான் ஆண்டவன் காதையார் குடையினன் கழுமளவள நகர்பேதையாள் அவளோடும் மண்ணில் நல்லவ சாகலாம் கைசலும் தமிழ் <laughs> Qual relâ, u byg 잘못... குறைவில்லை யாதும் போர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதோறும் கடுமல பழனகில் நல்லோரும் பெருந்தகை பெருந்தக பெருந்தகை கிருத பெருந்தகை கிருத இந்த அற்புதமான திருப்பதிகத்தை தன்னுடைய தந்தையாருக்கு எதுக்கவே பாடினர் தேவாரத்துல மங்களமான பாடல் என்று பெரியவர்கள்லாம் கருதி கொஞ்சம் கொஞ்சம் சைவர்கள் இப்ப கல்யாண பத்திரிக்கை கல்யாண பத்திரிகை பாட்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பத்து பேர் அது ஒரு சந்தேகம் தான் இல்லையா கல்யாணத்துல இந்த பாட்டை சொல்றது என்றும் ஒரு நியதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க என்று நான் வாழ்த்து விடுவேன் ஆக தகப்பனார் வந்து அவரை கண்டார் என்று பெரிய வருகிறது பாண்டி பதின்கு திருத்தல இருக்கிறது பாடல் திருத்தலம் அதனையும் பெற்றையும் தரிசனம் கூடவே சென்றார்கள் என்று வரலாறு இருக்கிறது நெடுமாறனும் குரச்சிறையாரும் ஒன்று நினைப்போம் திருநெல்வேலியை நினைப்போம் மருந்தவை மந்திரம் மறு நன்னறறியவை மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறிவை மற்றும் எல்ல அருந்துயர்கடும் அவர் நாமமே சிந்தை செய் அவர் நாமமே மருந்து அவர் நாமமே மந்திரம் அவர் நாமமே மருமை அவர் நாமமே நன்னறி மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறி அவை மற்றும் எல்லாம் எல்லாம் உறவினிற்கொந்தை புன் துரிதரத்து பயன்பும் தெருந்திச் சம்பலர் திருநெல்மேலி ஊரை செல்வர்தானே பொருந்து தள்ள புறவின கொன்றை பொன் தொரிதர சுன்று பைம்பூல் செருந்திச் சொம்பொன் மலர திருநெல்வேலி உரை செல்வதாமே மருந்தமே மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லோ மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லோரும் அருந்துயர் கெடுமவர் நாமமே சிந்தைதை நன்னெஞ்சமே அருந்துயர் கெடுமவர் நாமமே சிந்தைதை நன்னெஞ்சமே பொருளும் புறவின கொன்றை முந்தொரிதன குன்று செங்கதா செல்வத அந்த பதினான்கு க்ஷேத்ங்களும் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி நேர திருநள்ளாத்துக்கு வர நினைக்கிறார் ஏன் இவருக்கு அந்த அனல்வாதத்தில கிடைத்த திருப்பதிகம் திருநள்ளாறு பதிகம் அல்லவா ஆன திருப்பதிகத்தை அங்கே நாம் பாடினோம் இங்கே அனல்வாதத்துக்கு அவனை கொடுத்தானே இந்த கர்ப்பாராண்யே சுவன் இல்லையா அவனை கண்டு வணங்கணும்னு நினைக்கிறார் சுவாமி எவ்வளவு நன்றி உள்ளம் பாருங்க ஆமா அதை விட்டு புறப்படுகிறார் பாண்டியனும் மங்கேற்கரசியாரும் இல்லாமல் கூடவே வந்து கொண்டிருக்கிறார்கள் உத்தரவு போட்டு விட்டார் நீங்கள் வரவேண்டாம் உங்களுடைய ஆட்சியை செலுத்திக் கொண்டு சிவநெறியை வளர்த்து கொண்டு இருங்கள் என்று சொல்லிவிட்டார் மீறுவதற்கில்லை தங்கிவிட்டார்கள் இவர்கள் திருநள்ளாற்றை நோக்கி வருகிறார்கள் வரும்போது இந்த கொரடாச்சேரின்னு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்தில் கொல்லம்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊருக்கு ஊர்ல ஒரு ஆறு முள்ளியாறு என்று பேர் அந்த முள்ளியாறு நிறைய தண்ணீர் போகிறது ஓடக்காரன் அப்படின்னா பாலம் மிகுதியா இல்ல பொருள் இருக்கு ஓடக்காரன் ஓடத்துல ஏறிதான் அந்த போகணும் ஓடக்காரன் விட்டுட்டு போயிட்டான் இது ஓடம் ஓட்ட முடியாது அப்படின்னு இவருக்கு அந்த அக்கறையில போய் மறுபடியும் திருநெல்வேலத்துக்கு போகணும் என்ன செய்யறது அங்கேயே இருந்து விட நினைக்கவில்லை அந்த ஓடத்துல ஏறி கொண்டு அந்த ஓடத்தை செல் என்று ஒரு திருப்பதியன் சொல்லுகிறார் கதவை திறந்த திருப்பதியும் பாண்டியன் சொரநோயை தீர்த்த திருப்பதியும் இப்ப ஓடத்தையும் ஓட சொல்லுகிறது கொட்டமே கமழும் கொள்ளம்பூது கொட்டமே கமழும் கொள்ளம்பூது நட்டும் ஆடியே! நம்பனை உண்கீ சட்டமாடிய நம்பனை உண்க செல்ல உணுக சிந்தையார்கோட நல்குமாரருள் நம்பனே பண்ணனும்னையும் கொள்ளூர் ஏறுதாங்குமார் அக்கறையில் இருக்கிறது கேத்திரம் இங்கிருந்து அவனை கூப்பிடணும் அதுக்கு என்ன ராகம் தேவரை இந்த காந்தார பஞ்சமும் அதாவது கேதார கவுல எப்போது மேலே பறக்குற ராகம் இதைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் எட்ட இருக்கிற கூப்பிடணும் இல்லையா கதாநீர் அதே மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெற்கு கரையில இருக்கிறார் வடக்கு கரையில் இருக்கிறது திருவையாறு திருவையா ஆற்று நிறைய தண்ணி போகுது சுவாமியை தரிசனம் பண்ணனும் என்ன பண்ணாரு பரவும் பரி சுந்தரியேன் நான் பண்டே உண்மை பயிலாதேன் இரவும் பகலும் நிறைந்தாலும் எய்த நிறைய மாட்டேன் நான் கரவில் அருவிகள் சமுகும் கருப்பாலை அறவும் திரைக்காவிற்கோட்டுக்கு ஐயாருடைய அடிகளோ ஒண்ணு பொறுத்து பத்தீங்களா இந்த நாட்டுப்புறத்துல என்ன பண்ணுவா ஒரு நாலு கடனைக்கும் அண்ணாண்ட தஞ்சாவூர் ஜில்லாம் வயல்னு சொல்லுவோம் இங்கெல்லாம் கழனி கழனம் ரெண்டும் ஒண்ணுதான் அங்கெல்லாம் வாய்க்கால் சொல்லுவோம் இங்கெல்லாம் கால்வாய்ன்னு சொல்றான் திருப்பி போட்டா தான் வாய்க்கால் கால்வாய் சரி நாலு வயலுக்கும் அண்ணாண்ட இருப்பான் ஒருத்த இங்க இருக்கிறம அவனை கூப்பிடுவான் ஓடிமா அவண்டோ அந்த ஓ இங்கிற சவுண்டு தான் இவனுக்கு அந்த சொல்லு போகிற ரூட் எடுத்து வாடோய் எடுத்து இங்க சாமி என்ன பண்றார் ஐயாருடைய அடிகோ பரவும் பரிதும் கருகே நான் இடமும் பகலும் நினைந்தாலும் இப்படி கூப்பிட்டோன்னு அந்த எட்டம் இருக்கிற திருவியாசி ஈசனுக்கு காதல விழுந்தது காவிரி நில்லு அப்படியே தண்ணி அப்படியே நின்னுடுத்து உபயோகர் பண்ணார்னு வரலாறு அதே மாதிரிதான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஆதாரத்தில் சொல்லுகிறேன் பெரிய புராணம் இதற்கு ஆதாரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாவரதுரையில் இருக்கார் அவருடைய தகப்பனார் சேபாத இறுதியர் அவரை போய் பார்த்து ஐயா இந்த நாடு நலமையாக நலமாக இருக்க வேண்டும் மழை பொழிய வேண்டும் அதற்கு வேள்வி செய்யணும் எனக்கு பொருள் தேவை அப்படின்னு கேட்டார் அப்பா அப்பா வாங்க என்ன போல அவர் பாட்டுக்காரனா இருந்தா அப்பா அப்பா அதை மடியில வச்சிருக்கேன் ஒரு இரநூறு ரூபாய் இருக்கு இந்த அவனுக்கு கையில கொடுத்துருப்பாரு அவரு பாடி பாடி அருளைத்தான் சேர்த்தாரு நாங்கெல்லாம் பாடி பாடி துட்டத்தான் சேர்த்தோம் பொருளைத்தான் சேர்த்தோம் இல்லையா பொருளை அருளையும் சேர்க்கணும்னு தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் நான் நிச்சயமா சேர்த்து என்ன பண்றாரு அப்பா கூட்டிட்டு போனாரு சுவாமி கிட்ட போய் பாடல சாமி அப்புறம் அர்த்த மண்டபம் அதுக்கு ஒரு பெரிய நந்தி அதுக்கு ஒரு பலிபீடும் அங்க என்னன்னு பாடுறார் பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது என்ன ராகம் பாடினா அவர் காதல விடும் அப்படின்னு நினைத்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த மாதிரி தான் இவரு செய்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமி செய்தார் காலத்தின திருஞந்தர் தானே ஏழாவது நூற்றாண்டு ஒன்பதாவது நூற்றாண்டு தானே சுந்தரர் அல்லவா ஆமா என்ன செய்கிறார் இதே கேதார கவுளைய அவரும் எடுத்து கொண்டார் கிடரினு தளரணு தொடரீ நூடு தொழுதழு கிடரி நூ தளரிணு எ arenu na gadto gurayune torudelu gadal denin ha boodode gadal denin ha boodode agadal denin ha boodudene gadadal காணும்தே நஞ்சி மிடரி நின்நடிகே வேதியனே கிதுவோ யமயாளு மாரீவ சொந்தமக்கில்லையே கிதுவோ யமயாளு மாரீவ சொந்தமக்கில்லையே அதுவோ பதீ மர ஏவடு துரை கரனே இங்க இருந்து கூப்பிட்ட பத்து பத்து பாட்டு பாடி பதினோரு பாட்டு பாடின உடனே திருவாரூர் சிவன் மாசினாமணி ஈசர் ஒரு பை நிறைய ஆயிரம் பொண்ணை போட்டு ஒரு பூதத்துக்கிட்ட கொடுத்து அந்த பூதத்தை சொல்லும் போது பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா அருள் பூதம் வெறும் பூதம்னு சொல்லல அச்சிறப்பள் அருள் பூதம் என்றே சொல்றாரு அதை ஆண்டவன் கிட்ட இருக்கிறது இல்லையா ஆமா இதை கொண்டு போய் அந்த பலிபீடத்துல கொண்டி வை இதுல ஆயிரம் பொண்ணு இருக்கிறது எடுத்துக்கொச்சல் சொல்லிட்டாரு ஆண்டவன் அருள் அப்படின்னு கொண்டாந்து வச்சு எடுத்து வச்சு எடுத்து அந்த பொருளுக்கு பேர் தான் உலவா கிழின்னு பேரு உலவா கெடாத கிழி மூட்டை கெடாதன்னா திருட்டு போகாதன்னு அர்த்தம் இல்ல கை சோர்ந்து போறாதுன்னு அர்த்தம் இல்ல எடுக்க எடுக்க குறையாது ஆயிரம் பொண்ணுல பத்து எடுத்து கட்டி எடுத்து கட்டி வச்சு நாளைக்கு என்ன பொறுத்தளவுல உங்களை சொல்ல தயாரா இல்ல அதுல நூறு நோட்டு இருக்கணும் காலையில எந்திரிச்சு எடுத்தேன்னா ஒரு நோட்டு எடுத்து மறுபடியும் வச்சிருக்கணும் மறுநாள் காலையில் எடுத்த ஒரு நோட்டு நூறு இருக்கணும் அப்படி கிடைச்சா நான் என்னத்துக்கு நான் வேற ஒருத்தருக்கு போய் பாடணும் திருவாரூர் சாமி கிட்ட போய் பாடிட்டு நிச்சயமா நான் அப்படித்தான் பாடிட்டு தினந்தோறும் போய் கோயில நேரடியா இன்டெரக்டாது குடுத்து ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல என்னுடைய ஓதுவார் வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டேன் ஒரு ஓதுவாறுன்னு சொன்ன மடாலயம் அல்லது கோயில் அல்ல எங்கயாவது ஒரு பெரிய மனுஷன் அடுத்துத்தான் இருக்கணும் நான் நாமார்க்குடி எல்லாம் வெளியே வந்துட்டேன் சுவாமி என்னை காப்பாத்திட்டு இருக்கிறான் என்ன காரணம் தெரியுமா இந்த பதிகம் தான் இந்த பதிகத்தான் நான் கோயில்ல பாட தவறவே மாட்டேன் இன்னைக்கும் பாண்ட இன்னைக்கும் கூட உட்கார்ந்து இருந்தபோது ஒரு நூறு ரூபாய் நோட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டேன் யாரோ கொடுக்கறான் அவன் கொடுக்கறான்னு நினைக்கிற சிவன் கொடுக்க செய்தான் அவ்வளவுதான் இந்த பதிகம் கொடுக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் அப்படி இந்த பதிகத்துக்கு பதிகத்தை பாடும் போது இந்த ராகத்தை தான் எடுத்துக்கொண்டார் ஏன்னா எட்டு இருக்கிறவங்க காதல விடணும் பாருங்க ஆத்திலே இந்த பதிகத்தை தான் பாடி சுவாமியை சொன்னார் இந்த ஓடத்தை செல்ல செய் அப்படின்னு சொல்றார் இந்த ஓடத்தை செல்லுமாறு செய்யும் அருள் செய்யும் அப்படின்னு இந்த ஓடம் சென்று அக்கறைக்கு சென்றதாக வரலாறு சொல்லுகிறது அதை சொல்லுகிறார் சுவாமி ஓடம் சென்று அணையும் கொள்ளோதூர் அப்படின்னே சொல்றார் இந்த வரலாறு எல்லாம் சேக்குதார் பெருமானுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்டா அவர் மந்திரியா இருந்தார் அதனால பல செய்திகள் கிடைச்சிருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் தேவாரத்தில் வருகிற பகுதியெல்லாம் நல்லா நுழுகி ஆராய்ந்திருக்கிறார் அவர் என்றுதான் என்னுடைய கருத்து தேவாரத்தை எழுத்து எழுத்தா பண்ணி படித்து பார்த்திருக்கிறார் சேக்குதார் பெருமான் என்று என்னுடைய எண்ணம் சரி பதியத்தை பாடினார் கரை சேர்ந்து விட்டது திருக்கொள்ளம் சிரமம் பண்ணிவிட்டார் போகிற வழியில சில சமணர்களும் பௌத்தர்கள சேர்ந்து என்ன மதுரையில நீ செய்து விட்டாய் நாங்கள் தோத்து விட்டோம் என்று நீ எண்ணுகிறாயா கிடையாது பரசமய கோளறு என்று சின்னம் ஊதக்கூடாது தெரியுமா அவனு சண்டைக்கு வந்தான் சாமி ஒன்னும் சொல்லல பேசாம இருந்துட்டார் அவர் சாமி கூடவே ஒருத்தர் இருந்தார் சம்பந்த சரணாலயர் என்று அவருக்கு பேர் அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துரு கோபம் வந்து திருஞான சம்பந்தர் மின்னே பாடிய ஒரு திருப்பதியை திறந்து ஒரு பாட்டை எடுத்து சொல்லுகிறார் அதுவும் கேதாரகவுலதான் நல்ல புத்தர் சமன் கழுத்தல் பொ சித்தவர்கள் செழிந்து தேறின நீரணிவார்க்கு அத்திரமாவன அஞ்சலு துணே அஸ்திரம் அதை சொல்லக்கூடிய அம்பிலிருந்து வருகிற அஸ்திரம் அத்திரம் அத்திரமாவன அஞ்சலு துணே என் அதுல எப்பவோ பாடிய பாடல் அது அவருக்கு உபநயனம் ஆகும் போது பாடிய திருப்பதி எத்திர பத்தாவது பாடல் அது அதை பாடினார் அவன் தலையில இடி விழுந்தது என்று வரலார் சொல்கிறார் தெய்வ சேக்கிராறு பெருமாள் ஏன்னா இந்த வம்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறான் ஏய்யா அவன் தலையில இடிய விழ வைக்கணும் அவனை ஏயா கழுவில ஏற்றணும்னா கழுவில தானே தான் ஏறினான் பெரிய புராணத்துல சம்பந்தர் ஏற்றினார்னு கிடையாது திருப்பூர்ல மாத்திரம் சமலரை ஏற்றிய பெருமாளைன்னு முடித்துக்கிட்டார் அவர் உபச்சாரமாக சொல்லப்பட்டதே தவிர சின்ன சமதுரை கழிவுல ஏற்றினார் என்று வரலாறு இல்லை அது அரசனுடைய கடமை தானே ஏறிவிட்டான் அதே மாதிரி இங்க வந்து இவர் பாடின உடனே அந்த அடியார் தான் பாடினா தலையில இடி விழுந்தது என்று சொல்லப்படுகிறது இது திருவிழாத்துக்கு செலுகிறார் சாமி அங்க போய் சாமி ஒரு கேள்வி கேட்கிறார் நீ எதற்காக மதுரைக்கு வந்தாய் நீ வந்தவா உன்னுடைய புகழ் பதியம் தானே கிடைத்தது நீ ஏன் ஆரவாய்க்கு வந்தாய் அப்படி கேட்கறது மாதிரி ஒரு பதியம் பாடுறார் சுவாமி அவர் பதில் சொல்லியிருப்பார் அவருக்கு தெரியும் இல்லையா நமக்கு தெரியுமா இல்ல அப்படி கேள்வி கேட்கறது மாதிரி ஒரு திருப்பதியம் பாடி வச்சிருக்கிறார் அதற்கு வினா உரை என்றே பேர் நாடகமில்லடி பாவையோடும் படுபிணக்காடிடம் பற்றி நின்று நாடகம் நாடும் நல்லாருடைய நம்பெருமா இது என்பல் சொல்றாய் நீ ஏன் ஆலவாய்க்கு வந்தாய் எதற்கு வந்தாய் சொல் கேட்க நம்பெருமான் இது என்பல் சொல்றாய் சூடகம் உங்க மடந்தை மாறு துணைவாரோடும் தொழுது ஏற்றி வாட்ட ஆடகமாடும் நெருங்கு கூடல் ஆரவாயின்கள் அமர்ந்தவாறே பாடுற அப்புறமாத்தான் நாம நாவுக்கரசரை விட்டு பிரிஞ்சோமே அந்த பேர் அறிவு எப்படி போகுது பாருங்க மதுரையில் இருந்து அந்த அற்புதமான பதிகத்தை கொடுத்த நல்லாட்சியம் பெருமானை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சார் பாருங்க நினைப்பு அந்த நன்றி உள்ளம் அங்க வந்துட்டாரு இப்ப அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு நாம திருநாவுக்கரசரை திருமலை காட்டில் இருந்து பிரிந்தோம் அல்லவா எண்ணுகிறார் அப்ப கேட்கிறார் நாவுக்கரசர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி தமிழ்ச சங்கத்திலிருந்து வெளியாச்சு இந்த வருஷம் அந்த நால்வர் விழாவில் மா சிவகுருநாத பிள்ளை எழுதின நூல் அற்புதமான நூல் அது அதுல கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறார் அப்பருக்கு அம்பத்தி ஓராவது வயசுல தான் சரியான சம்பந்தத்துக்கு வயசு மூணு என்று எழுதியிருக்கிறார் அவர் கரெக்டா போட்டு எழுதிட்டவர் அது யாரோ ஒருத்தர் கண்ணுசாமி பிள்ளை என்று ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார் அதை அடுத்து இவர் போட்டிருக்கிறார் நல்லா அப்பர் காலத்திலேயே அவர் பிறந்து அப்பர் காலத்திலேயே அவர் ஜோதியில மறைஞ்சிருக்கிறார் நாவுக்கரசர் ஆண்டவனுடைய அருளை பெற்றார்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே சீரழிக்கு போய் அவர் திருவடியில் விழுந்து வணங்கினார் அப்பர் அப்போ ஜோதியில மறைஞ்சுக்காரணும் எவ்வளவு துக்கப்பட்டிருக்க ஒரு தெ மறைந்து விட்டேர்ந்து வருத்த நினைக்கும் போது தாங்கவே முடியல எங்க இருக்கிறார் கேட்டார் திருப்பந்தூரத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் திருப்பந்தூரத்தில் ஒரு மடம் கொண்டு அங்க இருந்தார் அதை கேட்கிறார் சொல்லும் போது ஞாயிரும் தோயும் மடம் கட்டி கொண்டிருந்தாராம் அப்படின்னா அவ்வளவு உயரம் திங்கள் சந்திரன் ஞாயிறு சூரியன் இது ரெண்டும் தோயிருந்ததுன்னா அவ்வளவு பெரிய மரம் கட்டி இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் சமீப காலத்துல அந்த மடம் பாழா போய் சூரியனும் சந்திரனும் உள்ள வர ஆரம்பிச்சான் அதனை ஒழுங்கு பண்ணி அந்த மடத்தை ஒழுங்கு பண்ணவர் உத்தன்றாங்க பிள்ளை மடத்தை சரியாக மறுபடியும் செவ்வையாக கட்டி அந்த உத்தன் என்பவர் இருக்கிறார்க்கு தெரியாது எனக்கு அவர் இரண்டாம் போர்டு கமிஷனராக இருக்கும் போது தேவாரத்திலும் இருந்த ஈடுபாடு உடையவர் தேவார சம்பந்தமாக எது செய்யினாலும் உடனே செய்து விடுவார் அவர்தான் இந்த மடத்தை சரி பண்ணினார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆக திருப்பந்துருத்தியிலே இருக்கிறார் அப்பர்சுவாமிகள் என்று கேள்விப்பட்டார் திரு சம்பந்தர் நேரம் திருப்பந்துருத்தி போறார் திருப்பந்துருத்தில அப்பர் சாமிகள் அந்த மடம் கட்டி கொண்டிருந்தார் அந்த மடம் இருக்கிறது அங்கே இருந்துதான் தலையே நீவணங்காய் பாடினார்கள் என்று கூட வரலாறு வருகிறது தலையே நீவணங்க தலையே நீங்கள் தலை மாலை தலைக்கணந்து தலையாலே சரிதேவு தலைவன கலையே வணங்கு கண்காண்தான்மீன்களோ கடன் நஞ்சுண்ட கண்தன்னை என்றோர் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கா காண்பின்களோ செவிகா கேள்விங்களோ சிவன் எம்பரை தம்பவனை எரிபோர் மேலி பிரான் சொறம் எப்போதும் செவிகா கேள்விங்களோ முக்கேணி முரலாய் முதுநாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாடனை முக்கேணி முரலா வாயே வாசு கண்டாய் மதையானை உரி போர்த்து தேவாழ் காட்டகத்தாடும் திராந்தனை வாயே வாட்டு கண்டாய் நெஞ்சே நீ நிலையாய் நிமிந்த தடையினின் மலனை மஞ்சாடும் மலை மணாடனே நெஞ்சே நீ நிலையாய் கைகால் கூப்பித்தோடீர் கடிமாமன தூங்கி நின்று பைவாய் பாம்பரை ஆற்ற பரவனே கைகால் கூப்பி தொடீர் அக்கையாற்பயனின் நரன் கோயில் வளம் வந்து பூக்கையாலி போற்றி எண்ணாத ஒரு அக்கையா பயன் எண் கால்களார்பயனின் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோகரனின் சூடா கால்களார்பயனின் உட்காராருள்ளதோ உயிர்கொண்டு போகும் பொழுது குற்றான துறை கூத்தனல்ல நமக்கு உற்றாராறு உள்ளதோ திருமான் திருப்பொங்கரோ சண்பல்கன சென்னப்பட்டு சிறுமான் என்ற கொண்டேன் திருமான் தேடி தேடு தேடி கண்டு இந்த அற்புதமான திருப்பதிகம் அந்த திருப்பொந்துருத்தி பாடப்பட்டது என்று தெய்வ சேக்கிரார் பருவமான் எந்த திருப்பதிகம் எங்கே அருளியது ஏன் அருளியது என்றெல்லாம் நமக்கு தெளிவாக சொன்னவர் தெய்வ சேர்க்கடா இருமா அவர் இல்லாவிட்டால் மாணிக்க வாசகர் எப்ப பாடினாரு நமக்கு தெரியுமா அடைக்கல பத்து எப்ப பாடினாரு நமக்கு தெரியுமா ஏதோ ஓரளவுக்கு திருவிளையாட புராணத்தில் வருகிறது போலும் இந்த வாதஊர் புராணத்தில் ஓரளவுக்கு வருகிறது போலும் என்று நான் நினைக்கிறேன் ஆனா இந்த தெளிவு அதில் இருக்குமாங்கிறது அந்த சந்தேகம் நான் அதெல்லாம் நான் படிச்சாகணும் அப்புறம் பாத்துக்கோ ஆக அங்க ஒரு சிறுத்தாண்டகமும் பாடியிருக்கிறார் சுவாமி நில்லாத நல்ல நில்லாத நீர் தடை மேல் nilaya en nenje ninavittane kalladanai ellam kattittane nilane nilane kaanadanai ellam kaattinaen kulladanai என்னை தொடர்ந்து இங்க அடியாக்கொண்டு பொ நோய் தீர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை பூன்புறுத்தி கண்டேன் நானே அப்பர்சாமிகள் திருப்பந்துருத்திலே இப்படி பதியம் பாடிக்கொண்டு இருக்கிறார் திருப்பந்துருத்தியை நோக்கி இவர் சிவியையில வருகிறார் பல்லக்கில ஞான சம்பந்தர் மிகுந்த கூட்டம் இவர் பல்லக்கில் வருகிறார் தெரிந்தது நாவுக்கரசருக்கு அந்த கூட்டத்தில் யாரும் அறியாமல் போய் அவருடைய சிவிகையை போய் தாங்கிட்டார் எப்படி இவராலை எப்படி புகழ்படைத்த பெரியவர் எல்லாருக்கும் தெரிந்தவர் எப்படி எல்லாருக்கும் தெரியாம இவர் போய் அந்த சிவிகையை போய் தாங்கிட்டார் அப்படிங்கிறது நினைக்கும் ரொம்ப ஆச்சரியமாத்தான் இருக்கு திருப்பந்தூரத்துக்கு வந்து விட்டது பல்லக்கு பல்லக்கை தூக்கிட்டு வர்றார் பெரிய புராணம் சொல்லுகிறது அப்பதான் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார் பல்லக்கில் உட்காந்து சொன்னதா அப்படியே சொல்றேன் அப்பதான் எங்கூற்றார் அப்படின்னு கேட்டார் திருநாவுக்கரசர் செப்புவார் ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம் அடிகள் இப்பொழுது தாங்கி வர பெற்றேன் சிவிகை தாங்கி வருவதற்கு அப்படி சொல்லி இருக்கிறார் நான் இந்த வரலாறை தொடங்கும் போது இந்த சிவிகையிலிருந்து அவருக்கு பல்லக்கு முத்துப்பல்லக்கு கிடத்திலிருந்து தொடங்கினேன் இப்ப இந்த முத்துப்பல்லக்கு அவர் தாங்கி கொண்டு வந்தார் அவரோட அப்பரோடு இவர் இருந்தார் என்று நான் நிறைவு செய்கிறேன் கேட்கிறார் திரு ஆளவாயை பற்றி மங்கையரசையாரை பற்றியும் நெடுமாறனை பற்றியும் குலச்சில பற்றி இவர் சொல்லுகிறார் இதை கேள்விப்படுகிறார் அப்பர் சுவாமிகள் இதோ நான் மதுரைக்கு செல்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று வரலாறு வருகிறது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய புராணத்திலே நிலைநாட்ட இவ்வளவு பாடுபட்டு இந்த சமயத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்து சென்றிருக்கிறார் திரு ஞான சம்பந்தன் என்று உங்களுக்கு நினைவூட்டத்தான் நான் வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தவன் அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த பகுதி வரும்போது நமக்கு நாள் முடிந்து விடுமோ அதாவது நமக்கு நான் கேட்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி ஏப்ரல் வரைந்தான் கேட்டு அதுக்கு மேல நான் அப்புறமும் கேப்பேன் உங்களையும் கூட்டுகிட்டு கேட்பேன் தனியா கேட்டேன் மதிப்பிற்குரிய ராமையா அவர்கள்டையும் திருப்பாம்புரம் அவர்கள்ட்டையும் லெபகர் வந்திருக்கிறார்கள் இவர்கள்லாம் உரியவர்கள் நானும் இதுல சேர்ந்தவன் மறுபடிய நீட்டி கொடுங்கள் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கிறது சந்தோஷம் கொடுக்காவிட்டால் வருத்தப்பட மாட்டேன் இதுவரலையும் கொடுத்தவரிலையுமே எனக்கு மிக்க பெரும் சந்தோஷம் என்று சொல்லி இந்த சிறஞான சம்பந்தருடைய தொண்டு என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தது இந்த இடம்தான் என்று உங்களுக்கு நான் நினைவூட்டி விட்டு இதேமாரி மாதிரி சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்கு அப்பர் சுவாமிகள் என்ன செய்தார் என்று கொஞ்ச நாம் சொல்லிவிடலாம் என்று எண்ணினேன் அது முடிந்தற்கப்புறமா சுந்தரருடைய வாழ்க்கையில திருவத்தியூரில் இருந்து திருவாரூர் வரலையின் அவர் செய்த அற்புதங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் இப்பொழுது அப்பர் சுவாமிகளை நாம் நினைத்து பார்ப்போம் அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் அப்பருக்கு அம்பத்தி ஒன்னுல திருஞான சம்பந்தருக்கு வயசு மூன்று என்று மா சிவகுருநாத பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் திருநாவுக்கரசுடைய புராணத்தை தொடங்கும் போது சேக்கிரார் பெருமான் பாடிய திருப்பாடல் நல்ல கரசு அப்படின்னே தொடங்குறார் ஒரான தொடக்கமே அப்படி திருநாவுக்கரசே தொடங்கிவிட்டார் சைவத்தில் ஒன்று உண்டு ஞான சம்பந்தர் என்பது ஐந்தழுத்து மாதிரி நாவுக்கரசு என்பது ஐந்தழுத்து போன்றது திரு நம்பியாரூரன் என்பது ஐந்தழுத்து போன்றது மணிவாசகர் ஐந்தழுத்து போன்றது அதனாலதான் திருஞான சம்பந்தர் பேரை சொல்லியே ஒருத்தர் முத்தி பெற்றார் திருநாவுக்கரசுடைய பேரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார் சுந்தருடைய பேரை சொல்லியே ஒருவர் முத்தி பெற்றார் என்று சொல்லுவார்கள் அதனால இவர் சாமி இரவு என்றார் எடுத்த எடுப்பிலேயே திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ அருணானத்தவ முனிவர் பாகீத வாய்மை திக திருநாமத்தீர் பரவ நுகிந்தே பேருலில் பொணாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே திருநாவுக்கு அரசுவள திருக்கொண்டின் நெறிவாழ் வரு முனிவர் சிறு முன்ன முனி பாகி தரவாய் மிருநாம திருநாவுக்கரசு சுவாமிகள் அவதார திருத்தலம் திரு திருவாமூர் திரு என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான் தந்தையார் பெயர் புகழனார் தாயார் பெயர் மாதினியார் இவருக்கு தமக்கை ஒன்று திலகவதியார் திருநாவுக்கூர் சுவாமிகளுக்கு இளமையிலே தாய் தந்தையிட்டே மருள் நீக்கியார் நம்ம மயக்கத்தெல்லாம் நீக்கக்கூடியவர் அவர் என்று பொருள் சொல்லுவார்கள் திரகவதி திருமணம் செய்ய நினைத்தார்கள் அந்த மணவாளன் பேர் களிப்பகை விதிவசத்தால் திருமணம் நடைபெறவில்லை அவன் போர் வீரன் போரிலே இறந்தான் இந்த அம்மா தானும் இறக்க நினைக்கிறார்கள் தம்பியார் சொன்னார் நீ தகப்பனும் தாயும் இறந்து விட்டார்கள் தகப்பனும் தாயும் போய்விட்டார்கள் உன்னை நம்பியிருந்தேன் நீ பிறந்த உனக்கு முன்ன நான் போயிடுறேன் சொல்லிவிட்டார் சுவாமி தம்பியார் உணராக என்று சொல்லுகிறார் சேர்க்கிறார் தம்பியார் உணராக வேண்டும் என்று வைத்த இவர் உயிரை மாய்த்து கொள்ளாமல் தாங்கி இருக்கிறார் அவர் இருந்திராவிட்டால் திருநாவுக்கரசர் சமணனாகவே போயிருப்பார் சமண மதத்திலிருந்து திருப்பி வந்து அவரை ஆட்கொண்டது திருநீர்த்து அவரை திருவதியை வீரட்டில் பாட செய்து திலகவதியார் அல்லவா ஆமா விதிவசத்தால் நம்பர் அருளாமையினால் என்று சொல்லுவார் சேக்குதார் பெருமான் நம்பர் அருளாமையினால் பரசமயத்தை குறுகினார் மருண் நீக்கியார் அங்கே அவருக்கு பெயர் தர்மசேனர் திலகவதியார் தினந்தோறும் திருமதியை வீரட்டிற்கு சென்று ஆண்டவனு விண்ணப்பித்தார் தம்பி இப்படி சென்று விட்டானே அவன் திரும்பி வரும் நாள் எது அப்படின்னு கனவிலே சொன்னானாம் ஆண்டவன் அவனுக்கு சூளை நோய் கொடுத்து திருப்புகிறேன் என்று அமைதியாக இருந்தார்கள் பாடலிபுத்திரத்தில் இருந்த தர்மசேனருக்கு வயிற்றில் நோய் தாங்க முடியாத நிலை இதிலே தன்னுடைய சமயக்காரனை அனுப்பி அக்கா கிட்ட போய் சொல்லிவிட சொல்லுகிறார் தாங்க முடியாத வயிற்று நோயினால் நான் கட்டப்படுகிறேன் என்று நான் வரமாட்டேன் அவனை வர சொல்லு போகாத இடந்த நிலே போக வேண்டாம் என்று சொல் இது நான் சொல்றது தம்பியார் அவர் சொல்கிறார் யாரும் துணை இல்லாமல் சூளை நோய் துணை சூலை நோயோடு வருகிறார் தமக்கையார் வந்து வணங்குகிறார் தமக்கையார் திருநூறு அளிக்கிறார் திருநூறு அவர் தான் அவருக்கு குரு இதுவரையிலும் திருநூறு அணியாமல் இருந்த தர்மசேனர் உடம்பெல்லாம் திருநீகரை அணிந்தாராம் உருவார அணிந்தார் என்று சொல்கிறார் திருவாளன் திருநீறு தலகவதியார் அழிப்பார அணிந்தார் என்று வருகிறார் அணியில பாருங்க இதுவரைக்கும் அணியாததெல்லாம் சேர்த்து அணிந்து விட்டார் திருவதியை விதக்காலத்துக்கு அழைச்சு போய் பாடு என்றுதான் சொன்னார் என்ன அர்த்தம் பாடி பாடிவிட்டால் பரமசிவனுடைய அருள் கிடைத்து விடும் என்பதுதான் பொருள் அதான் பின்னால சொன்னார் சாமி விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதிச்சி ஆகும் துளக்கில் நன் மல தொடுத்தல் தூயவில் ஏறதாகும் விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் அளப்பீல கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருளுமாறே தொண்டிலெல்லாம் மிக உயர்ந்தது சிவன் கோயிலுக்கு போய் பாடுதல் தான் என்று நமக்கு நாவுக்கரசர் சொன்னது முதல்ல அவங்க அக்கா கொடுத்த சொத்து அக்கா கொடுத்த அறவுரை அப்போதுதான் சுவாமி பாடுகிறார் கூட்டாயினவாறு அதற்கு இப்பொழுதெல்லாம் என்னென்னமோ பொழுது எழுதுகிறார்கள் நான் அதல போய் கை வைக்கல வேண்டாம் கூட்டாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றா அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் இனிமே நான் மாட்டேன் என்று சொல்வது போல் இருக்கிறது தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி ஆற்றேன் அடியேன் அதிக கெடில வீரட்டான துறையமான கூட்டாயினாறு விலகே கொடுவை dari ye putai na vare vilakagine வைத்து சொல்லிருக்கலாம் உமக்கேன்னா வேற ஒரு சொல்லாது ஒரு போதும் இருந்தேன் அந்த சமயம் போனார் சொன்னார் திருப்பி என்ன சொல்லிட்டாரு தெரியுமா நம்பர் அருள் செய்தால் திரும்பி வந்துட்டார் ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடைக்கி உடைக்கிடு நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நனகாமல் துறந்து கறந்து விடீர் அஞ்சேலும் எந்நீர் அதிகை கடில வீரத்தான துறை அம்மானே கலம்போடு கூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடு மறந்தறியேன் நலந்தேங்க மறந்தறியேன் மறந்த அருகே பலிபுண்டரு உடல் உள்ளூரு சூளை தவிர்த்தருளாய் அறந்தேன் அடியே நதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே ஒத்தாயங்கோராணையோல் புறங்க அடரங்க நடமாட வந்தாய் ஆத்தான அறக்கந்த வரைக்கு செய்த அது கருதாய் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கி இடாய் இந்த சூளை வயிற்று நோய் தாங்க முடியல அந்த வயிற்று நோய் தாங்க முடியாமல் எழுந்து நிக்கிறார் பிறன் இருக்கிறார் சொல்ற சாமி வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையா அனவிலக்கீடாய் ஆர்த்தார் இப்படி பத்து பாட்டு பாடின உடனே பாட்டு வரல அந்த வேதனை தீர்ந்ததாக இல்லை அல்லவா சரி வேதனை அந்த சூளை நோய் தீர்த்தார்னு சேர்க்கல எழுதிட்டார் எப்படி எழுதினாரு எல்லாம் அடுத்த மாதம் பாப்போமா ஆமா அதற்கு காரணம் இருக்கிறது சேக்கிதார் எழுதி காரணம் இருக்கிறது எனக்கே தெரியுமே காரணம் எப்படி எப்படி தெரியாம இருக்க முடியும் தெய்வ புலவரல்லாம் அடுத்த மாதம் எண்ணுவோம் என்று சொல்லி மணி அடுத்த மாதம் சிந்திப்போம் இவ்வளவு நாம சிந்திப்பதற்கு அண்ணாமலை பிச்சை ஆமா கையத்தான் தட்டுங்க அந்த புண்ணியமா நினைக்கிறேன் இப்படி ஒரு இடம் கிடைச்சிக்குமா நமக்கு நான் இந்த தமிழகம் பூரா பாடி பார்த்தேன் நான் பாடாத ஊர் கிடையாது நான் பாடாத தெருவே கிடையாது ஆமா பாடாத ஊரும் கிடையாது பாடாத தெருவும் கிடையாது போகாத ஊரும் கிடையாது பட்டி தொட்டி அத்தனையும் போறேன் அங்கெல்லாம் தேவாரத்தை இவ்வளவு அமைதியாக கேட்பதற்கு இடம் உண்டான் கிடையாது இப்படி ஒரு அமைதியான இடம் அற்புதமான இடத்தை நமக்கு தந்து சென்றவர் ராதாசு அண்ணாமலை திட்டியாரு அவருடைய பரம்பரையும் எத்தனை நன்றி செலுத்தினாலும் எத்தனை வணக்கம் செலுத்தினாலும் தகும் அதனால தான் நான் இந்த இடத்தை கேட்டு வாங்கினேன் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஏசி அவர்களும் இந்த ஆட்சி குழுவில் இருப்பவர்களும் சரி கொடுத்து பார்க்கலாம் என்று எண்ணினார்கள் நான் ஒரு வருஷம் தான் கேட்டேன் மறுபடியும் எனக்கு ரெண்டு வருஷம் கொடுத்தார்கள் என்னுடைய ஆசை தீருமா இன்னும் நிறைய சொல்ல நான் அதை ஏப்ரல் மாசத்தில் பார்த்துக்குவோம் என்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த இன்றைய நிகழ்ச்சியில இதெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டினேன்